அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சுந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலில் இருந்திய சிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு வேளாண் மேலாண்மை வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மை கூறுகள் உண்டு சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல் உரிய நேரத்தில் விதைத்தல் நீர் மேலாண்மையை நெறிப்படுத்துதல் அறுவடைக்கு பின் பாதுகாத்தல் உரிய விலை வரும் இருப்பு வைத்தல் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் நிர்வாக நெறியும் இணைந்தால்தான் வேளாண்மை செலிக்கும் கம்ப தசரதன் தன் நாட்டை மிகவும் செப்பமாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்தான் என்பதை கம்பர் இவ்வாறு கூறுகிறார் வையகம் முழுவதும் வரிஞ்சன் ஓம்பும் ஓர் செய் காத்து இனிது அரசு செய்கின்றான் என்று கம்பராமாயணத்தில் கம்பர் தெளிவுபட கூறியுள்ளார் வரியவன் ஒருவன் தன் சிறு பாதுகாப்பது போல இவ்வுலகம் முழுவதையும் பாதுகாத்து மிக சிறந்த முறையில் ஆட்சி செய்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார் மனமே ஒரு வேளாண்மைக்குட்பட்ட மேலாண்மை உடையதே இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு பாச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்குள் சிறுகாலை செய் அறநெறிச்சாரம் என்கிற தமிழ்நூல் கூறுகிறது ஆக வேளாண்மையில் மேலாண்மை காணப்படுகிற போது வேளாண்மை நன்றி